புன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தாருள்ளம் தன்னிலந்தரத்தின் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் மிக்க எழுநிலம் அவற்றின் வேளாம் நன்னிலம் மருவும் ஏக்க நாயகன் பதங்கள் போற்றி கைவல்ல தத்துவ விளக்கப்படலம் முப்பத்தி மூணாவது சூக்மஜடம் இம்மட்டும் சொல்லினோம் இப்பால் தூலமாக்கும் ஆரோபம்தானும் அடைவினின் மொழியக்கேளாய் தாக்கும் இவ்வு உயிர்க்குத் தூல தனுவும் போகமுண்டாக காக்குமீசன் செய்தான் தானே, ஐந்து பூதமும் பத்தாக்கி அவை நன்னான் காக்கி, நந்துதம் பாதிவிட்டு நான் கொடு நான்கும் கூட்ட வந்தனஸ்தூல பூத மகாபூதம் இவற்றினின்றும் தந்தன நான்காம் தூல தனு அண்ட மெய்ப்பொருளை நன்கு உபதேசிக்கும் பொருட்டு அத்தியாரோப அபவாத முறையை கையாளுகிறார் தத்துவத்தை விளக்குவதற்காக முதலில் காரண அத்தியாசம் விளக்கப்பட்டது பிறகு சூக்ம அத்தியாசம் உபதேசிக்கப்பட்டது இப்பொழுது ஸ்தூல அத்தியாசம் உபதேசிக்கப்படுகிறது இந்த முப்பத்தி மூணாவது பாட்டிலேயே தெரியும் ஸ்தூலமாக்கும் ஆரோபம்தானும் அங்கு ஆரோப்பம்னு சொல்லியிருக்கிறது வார்த்தை ஸ்தூல ஆரோப்பம் அதுவும் அடைவினின் கிரமமாக சொல்லுவதை கழுப்பாயாக ஜடமான இதை ஈஸ்வரன் தான் செய்கிறாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணார் ஈசன் பஞ்சீகரணங்கள் செய்தான் தானே அது தானே பஞ்சீகரணம் ஆக்கலை ஏன்னா சேதன தத்துவம் வேணும் உயிருள்ள உணர்ச்சி உள்ள அறிவுள்ள ஒரு தத்துவம் தான் ஜடப்பொருளை வந்து இயக்க முடியும் ஆகையினால ஈஸ்வரன் தான் இயக்கினார் அப்படின்னு சொல்லிவிட்டார் முப்பத்தி மூணாவது பாட்டில் இந்த புஸ்தகத்தில் நாற்பதாவது பாட்டு அப்புறம் அதை எப்படி பஞ்சீகரணம் பண்ணாருன்னு பஞ்சீகரண தன்மைக்கரண லட்சணம் உபதேசிக்கப்பட்டது ஒன்றாவது பாட்டில் பத்தா பிரிச்சு அஞ்சு பத்தா பிரிக்கிறதுனா ஒவ்வொரு பூதத்தையும் ரெண்டு ரெண்டா பிரிச்சு அவை பாதி நன்னான்கு ஆக்கி அதுல ஒரு பாதி நாலு நாளா ஆக்கி நந்துதம் பாதி விட்டு பெரிய பாதியை விட்டுட்டு நான்கொடு நான்கும் கூட்ட அப்ப ஆகாசம் வாயு அக்னி ஜலம் பிருத்திவி இதில் ஆகாசத்தை ஒரு ரவுண்டு போட்டு அதை பாதியாக பிரித்து அதில் பாதி போர்ஷன் ஆகாசம் கால் அரைக்கால் அரைக்கால் போர்ஷன் வாயு அரைக்கால் போர்ஷன் வந்து அரைக்கால் பகுதி அது வந்து நெருப்பு அரைக்கால் பகுதி ஜலம் அரைக்கால் பகுதி பிருத்திவி இதே மாதிரி ஒன்று ஒன்றுலேயும் போட்டுருக்காங்க அரைக்கால் அரைக்கால் அரைக்கால் அப்போ பாதி வாயுவில் எடுத்துக்கொண்டோம்னா வாயுவில் வாயு பாதி அம்சம் அப்புறம் வந்து ஆகாசம் அரைக்கால் அக்னி அரைக்கால் ஜலம் அரைக்கால் பிருத்திவி அரைக்கால் அப்படியே மற்றதெல்லாம் புரிஞ்சுங்க இது ரொம்ப நேரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே வா அக்னியை அக்னியை எடுத்துக்கொண்டாலும் ஜலத்தை எடுத்துக்கொண்டாலும் பிருத்திவியை எடுத்துக்கொண்டாலும் எல்லாத்துலேயுமே இதுதான் கிரமம் இப்போ வந்து இந்த பஞ்சீகரணம்லாம் செஞ்சதுக்கு அப்புறந்தான் இந்த ஸ்தூல ஆகாசம் நம்ம பார்க்கிறோமே கண்ணால பார்க்கப்படுற இந்த ஆகாசம் இருக்கு அதுல இருந்து வந்ததுதான் இது அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் சூக் ஆகாசம் வேற இருக்கு சூக் ஆகாசத்துல தான் சூக் ஆகாசத்தினுடைய சாத்விக தான் ஞானேந்திரியங்களும் ஆகாஷாதி பஞ்சபூதங்களுடைய சூக்ம ஆகாஷாதி பஞ்சபூதங்களுடைய அதுல இருந்து ஆகாஷாதி பஞ்சபூதங்களுடைய சாத்விகாம்சத்தில் இருந்துதான் அந்த அந்த அந்தகரணமும் ஞானேந்திரியங்களும் ராஜசாம்சத்திலருந்துதான் கர்மேந்திரியங்களும் பஞ்சபிராணனும் உண்டாயிருக்குன்னு புரிஞ்சுக்கணும் அதுவே தாமசாம்சத்தில் அதிலனுடைய தாமசாம்சம் சூக்ஷ்மாயிருக்கக்கூடிய பஞ்சபூதங்களின் தாமசாம்சத்தைதான் இப்போ பஞ்சீகரணமே பண்ணியிருக்கோம் இது நமக்கு தெளிவாக இருக்கணும் க்ளியராக இருக்கணும் அத்தியாரோபமே தெளிவாக இருக்கணும் அப்போதான் அபவாதம் பண்ணுறபோது தெளிவாக பண்ண முடியும் இல்லை ஏன்னா இதில் ஒரு கிரமம் இருக்கோ இல்லையோ அந்த கிரமத்தை சாஸ்திரம் உபதேசம் பண்ணுகிறது அடைவினின் மொழிய கேளாயின்னு சொல்லிட்டார் அவர் அதனால் அது கிரமமாக இருக்கு ஆகையினால இந்த ஸ்தூல பூதம் ஏதாவது சூக்மம்சத்தில் இருக்கிற தாமசாம்சான் ஸ்தூலமாக மாறுறது ஆகாஷாதி பஞ்சபூதங்கள் தான் தாமசாம்சந்தம் தான் ஸ்தூலமாக மாறுது அப்படி ஸ்தூலமாக மாறுற போது அதில் வந்து எல்லாம் மிக்சர் அதுக்கு பிற பேரு பஞ்சீகரணம் பேரு அந்த பஞ்சீகரணத்தை செயரவன் யாருன்னா மாயாசகித பரம்பிரம்மனான ஈஸ்வரன் மாயையோட கூடியிருக்கிற அந்த ஈஸ்வரன் அப்ப முக்கியமா யாருன்னா நிமித்த காரணமாக ஈஸ்வரன் அந்த பிரதிபிம்ப அம்சம் அதுதான் பண்றது பிரதிபிம்பம்சம் பிம்பாம்சம் இல்லை பிம்பாம்சம் தான் நிர்வீகாரமாச்சே அந்த பிரதிபிம்ப அம்சம் தான் இப்படி பண்றது அத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்போ அதுல என்ன உண்டாச்சுன்னா இந்த நம்ம சரீரம் இருக்கே அதுல உண்டாச்சு இந்த கோலங்கள் இத்தனை விதமான அண்டா சராச்சரங்கள்ல இருக்கக்கூடிய எல்லாம் வந்து இத்தனை சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் இதெல்லாம் இதுலேருந்துதான் உண்டாச்சு இதெல்லாம் ஸ்தூலமான அம்சங்கள்லாம் இறந்துதான் உண்டாச்சு இதில் இருக்கக்கூடிய உலகங்கள் அதாவது பொதுவாக கேலக்சி உண்டாச்சு அந்த கேலக்சியில நிறைய பதினாலு லோக்கங்கள்லாம் பதினாலு மேலே பதினா ஏழு கிழப் ஏழு அத்தள வித்தலை சுத்தளை சொன்ன பூலோக புவர்லோக சுவர்லோக்க மகோலோக ஜனோலோக தபோலோக சத்தியலோகம் மேலே ஏழு அத்தல வித்தல சுத்தல ரசாத்தல தலாத்தல மகாத்தல பாத்தாளம் ஏழு பன்னெண் பதினாலு லோக்கங்கள் இந்த பதினாலு லோகங்கள் சேர்ந்த கணக்கு அண்டம் பிரம்மாண்டம் அதுக்குதான் ஒரு லட்சணம் கொடுக்கறாரு பாங்க தொண்ணூத்தி ஒன்னாம் பக்கத்துல பிரம்மாண்ட லட்சணம் அக்யவதை பரணின்னு ஒரு இருக்கா அந்த காலத்துல ராஜாக்கள்னா வந்து வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னா அப்ப புலவர்கள்லாம் பரணி பாடுவாங்களாம் அது இந்த அஜானம்ங்கிற ராட்சசனை கொண்ட உடனே ஞானிக்கு வந்து அக்னவதை பரணின்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு ஒரு புக் இருக்கு அஜ்ஞானத்தை வென்றுவிட்டான் ஒருவன் அப்படின்னு சொல்லி எப்படி அரசன் வந்து எப்படி ஒரு எதிரியை வென்று விட்டால் அதற்கு புலவர்கள் பரணி பாடுவார்களோ பரணி பாடுவது என்று பழக்கம் இருக்கிறதோ அது ஒரு ஒரு ஜீவன் ஞானத்தை ஞானத்தை பெற்று அஜானத்தை வென்றுவிட்டால் அவன் மீது புகழ்ந்து பாடிய ஒரு நூல்கள்லாம் இருக்குது ஞானிய புகழ்ந்து பாடிய நூல்கள்லாம் இருக்குது அதில் ஒரு நூலுக்கு பேர் தான் அக்னியவதை பரணி அக்ஞானத்தை வதைத்ததுனால் அழித்ததுனால் அவனுக்கு மேலே புகழ்ந்து பாடின நூல் அது எப்படி வதைச்சார் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப நல்ல டெக்ஸ்ட் அது அப்படி ஒரு டெக்ஸ்ட்டு இருக்குது அதில் நம்ம சிலபஸில் கிடையாது அதனால் அந்த அக்னவதை பரணி அந்த டெக்ஸ்ட்டில் சொல்லியிருக்கு பிரம்மாண்ட லக்ஷணம்னா என்னென்னா பிரம்மாண்டத்துக்கு லக்ஷணம் என்னென்னா எழு கடலும் வளையா நின்ற வேள் புவியும் எழு மலையும் உலகு பதினாலும் உலகு பதினாலும் தன் ஊடுருவும் வரையும் இரு சுடரடைய சுடரடையள் அடையலோர் அடையவோவா அடையலோவா அடையவோ அடையவோர் அண்டமாகும் இது வட அளவும் இளதால் என் கோல் ஓதுவதே பிரிக்கணும் சந்தி பிரிக்கிறதுக்குள்ளேயே போயிடும் என் கொல் ஓதுவாதே கடைசியில் என்ன சொல்லிட்டாருனா வடை விதைன்னா என்ன அர்த்தம் ஆலமரத்து விதை அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எப்படி தெரியும் எவ்வளோ பெரிய வட அந்த மரம் இருக்குது ஆலமரத்து விதையை பார்த்தா தூண்டு இருக்குது அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய மரமே உட்கார்ந்துருக்கு அது மாதிரி ஏழு கடல் ஏழு புவி சப்த துவீபம் சப்த இது எல்லாம் சப்த சப்தான்னு வருது வேதத்துல எல்லாம் பிராணா குஹா அக்ஷயா நிகிதா சப்தசப்த நம்ம உடம்புலேயும் சப்தசப்தா இருக்கான் அண்டம் பிண்டம்னுலாம் சொல்கிற போது அண்டத்தில் இருப்பது பிண்டத்திலும் இருக்கிறது பிண்டத்தில் இருப்பது அண்டத்திலும் இருக்கிறது இப்படிலாம் சொல்லுவோம் அது நம்ம சயின்ஸ் எல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற மின்சாரத்தை எடுத்து ரெண்டு ஜெனரேஷனுக்கு கொடுக்கலாம் அவ்வளோ மின்சாரம் உடம்புக்குள்ளே இருக்கான் அப்படின்னு ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க அது வாஸ்தவம் தானே தொட்டா சாக்கடிக்கு ஜோக்குக்காக சொல்கிறேன் வந்து நம்ம உடம்புக்குள்ளே அப்படிலாம் இருக்குதுன்னு சா இது சொல்கிறது நம்ம உடம்புக்குள்ள நரம்புகளை பைப்பெல்லாம் இது ஒண்ணா எத்தனையோ ஆயிரம் கிலோமீட்டருக்கு போகுமா அதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளோதான் இதெல்லாம் எடுத்து பிரிச்சா பார்க்க முடியும் அதனால் தெரிஞ்சுக்கிறோம் சயின்ஸு சொல்கிறது அப்படின்னா அது மாதிரி இங்கே நமக்கு விஷயம் என்னென்னா பிரம்மாண்டத்துக்கு லட்சணம் சொல்லியிருக்கு ஏழு கடலும் ஏழு கடல் லவணே சுராசற்பி உப்பு கடல்னு இருக்கான் கரும்புச்சாறு கடல் இருக்கான் பார்க்கடல் இருக்கான் தேன் கடல் இருக்கான் அதெல்லாம் புராணங்களில் சொல்லியிருக்கு இல்லைங்கிறது நமக்கு என்ன பிரமாணம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது உப்பு கடல் தான் அதனால் இரவியும் வளையான் எழு கடல் இறையும் எழு கடலும் வளையான் என்ற ஏழு புவியும் எழு மலையும் உலகு பதினாலும் தன் ஊடுருவ அதை வியாபிச்சிருக்குது அந்த பிரம்மாண்டங்கிறது தன் தன் ஊடுருவ இதெல்லாம் எத்தனையும் அதுக்குள்ளே இருக்கான் எதுக்குள்ளே பிரம்மாண்டத்துக்குள்ள அண்ட பிரம்மாண்ட அகிலாண்ட கோடிங்கிற அம்பாவை பார்த்து அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அப்படின்னு தான் சொல்கிறோம் முடியாதுன்னு அர்த்தம் திரு பகுதியை படித்து பாருங்க தெரியும் திருவாச்சகத்தில் அண்டவெளியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்றழில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தனங்கிற திருமா மாணிக்க வாச்சகம் அது மாத்திரமில்லை அவர் அது ஒரு உதாரண திருஷ்டாந்தன் சொல்கிறார் நுண்ணிலை கதிரின் அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்கிறார் இப்போ இந்த பந்தலில் ஒரு இடத்துல ஓட்டை இருந்ததுன்னு வச்சுக்கோ அதில் வந்து சூரியனுடைய வெளிச்சம் மத்தியானம் உள்ள விழும் அப்படி விழுகிற போது அந்த ஓட்டை வழியாக பார்த்தா தூசு பறக்கும் அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் எண்ணற்ற கோலங்கள் இறைவனுடைய ஆணையால் சுழன்று கொண்டிருக்கின்றனன்னு சொல்கிறார் உதாரணத்துக்கு விழ அுதமான திருஷ்டாக இருந்தோம் அதில் பார்த்தா எத்தனை தூசு இருக்கும் இப்போ தூசு பறந்துன்ட்டுருக்கு கண்ணுக்கு தெரியல அந்த சூரியனுடைய வெளிச்சம் வந்து அது வழியாக அந்த ஓட்ட வழியாக விழற போது நுண்ணிழை கதிரின் அந்த திருவண்டை பகுதியை படித்து நல்லா மனப்பாடம் பண்ணி தியானம் பண்ணி பாருங்கள் அப்படியே நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாது திருவண்டை பகுதியை படிக்கணும் திருவாச்சகத்தில் அது மனப்பாடம் பண்ணணும் அர்த்தமும் தெரிஞ்சுக்கணும் உட்காந்த தியானம் பண்ணுங்கள் காலமர உட்காந்த சாயங்காலம் அவ்வளவு விஷயம் இருக்காரு அப்போ அது விஷயம் தெரிஞ்சு பண்ணினால் ஆனந்தமாக தான் இருக்கும் விஷயம் தெரியாமல் இருக்கிறது நான் தானே விஷயத்தை அறகுறையாக தெரிஞ்சாலே தெரிஞ்சு கொடுத்தோன்னு என்ன பண்ணுறது அதனால் அந்த அண்டத்தை பற்றி பிரம்மாண்ட லக்ஷணத்தை பற்றி இவர் சொல்கிறார் திரு அண்ட பகுதியும் நம்ம ரொம்ப அற்புதமான பகுதி திருவாச்சகத்தில் இருக்குது முதல்ல சிவபுராணம் அப்புறம் வந்து நான் நினைக்கிறேன் கீர்த்தி திருவகலோ போற்றி திருவகலோ அப்புறம் கீர்த்தி திருவாஹவல் அகவல் அப்புறம் திரு அண்ட பகுதி இப்படின்னு மூணாவதோ நாலாவது போர்ஷன் தான் அது திருவாட்சகத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இது வந்து கடைசியில் என்ன சொல்லிட்டாருன்னா வடவிதை அண்டமாகும் இது இது வட விதையின் அளவும் இழதால் வடவிதையின் அளவும் சொல்ல முடியாது வடவழக்ஷமாவது கம்மி தான் வட வருஷத்தில் வருது அதோட இதை சொல்லுவாங்க ஓதுவதே அது எப்படி சொல்கிறதா பாங்கிறார் கடைசியில் இது எப்படி அண்டத்தை போய் விளக்குறதுன்னா அதனால தான் உபனிஷத்து சிவசங்கல்பூக்தன்னு சொல்கிறது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில் இதுக்கு மேலே சொல்ல முடியல அதுக்கு மேலே எல்லாம் கடவுளுடைய சங்கல்பம்னுட்டான் முடிஞ்ச வரைக்கும் சொல்லி பார்த்தான் முடிஞ்ச வரைக்கும் சொல்லி அதாவது சொல்லணுமே சொன்னா தானே தெரியும் கீதையிலேயே கிருஷ்ணர் வந்து அதில் நான் இருக்கேன் இதில் நான் இருக்கேன்னா எல்லாத்துலேயும் நான் இருக்கேன்னு சொல்லிவிட்டு போய் ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போகக்கூடாதுன்னா நம்ம மனசில் பதியாது அப்படி விபூதி யோகத்தை இருபத்தஞ்சு தினம் படித்தாலே பதிய மாட்டேங்கிறது அப்படி இருக்கிற போது ஒரு தடவையே எல்லாம் நானே அப்படிதான் சொல்லிட்டார்ல முடிஞ்சு போச்சு இல்லைன்னா உன் மனசுல போய் ஆழமா பதியணும்னா ஒரு ஒரு வஸ்துவையும் எடுத்துக்கொண்டு மரங்களில் நான் மர அரச இருக்கிறேன் வேதங்களில் நான் சாம இருக்கிறேன் மாதங்களில் நான் மார்கழி மாதமாக இருக்கிறேன் ஒரு விஷயத்தையும் சொல்லி மலைகளில் நான் இமயமலையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு உபாசனைக்காக நம்ம மனசை பக்குவப்படுத்துறதுக்காக சொல்ல வேண்டியிருக்கு அதெல்லாம் அதனால் இந்த பகுதியெல்லாம் படித்து பார்க்கணும் அதனால் எதுக்கு இவ்வளோ நேரம் அதுக்கு முதலே சொல்லியிருக்கலாமே எனக்கு பிரம்மாண்ட லட்சணம் சொல்லி கடைசியில் என் கொல் ஓதுவதேன்னு முடிக்கணும்னு கேட்கக்கூடாது அதுதான் சொல்கிறேன் என் கொல் ஓதுவதே அப்படின்னா என்ன எல்லாம் சொல்ல முடிஞ்ச வரைக்கும் சொல்லிவிட்டு அப்புறம் ஆயிரம் நான் படைத்த இறைவனுடைய பெருமையை விளக்க முடியுமா அப்பனே ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரையில் விளக்கி பிரகலாதன் ஸ்துதி பாகவதத்தில் அப்படி வரும் பகவானே உன்னோட மகிமையை சொல்றதுக்கு எனக்கு சக்தி இருக்கா கிடையாது இருந்தாலும் ஏன் மனஸ்திருப்திக்காக முடிஞ்ச வரைக்கும் உன்னை பற்றி புகழ்ந்து பாடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு பிரகலாதன் ஸ்துதி பண்ணுவான் ஒரு நூறு ஸ்லோகத்தில் பிரஹ்லாத ஸ்துதி அந்த பிரகலாதனுடைய ஸ்துதி துருவனுடைய ஸ்துதி பீஷ்மனுடைய ஸ்துதி குந்தியனுடைய ஸ்துதி எல்லாம் பாடிக்கணும் பாகவத்தில் இருக்குது அவங்களாம் பகவானை புகழ்ந்து பேசுகிறதெல்லாம் பார்க்கும் பொழுது நித்தியாய நிரவதாய சத்யாய பரமானந்த சித ஆத்மனே இப்படி தான் சொல்லும் பொழுது ஒரு ஒரு வாக்கியத்தையும் சொல்கிற போது நமக்கே நம்ம அதில் நமக்கும் பக்தி இருக்கணும் ஸ்ரத்தா பக்தி இருந்தால் நல்லா விளங்கும் எதுக்கு இதை விளங்கணும் விஸ்தாரமாக சொன்னால் என் கொல் ஓதுவதே எப்படி சொல்கிறதுனா இப்போ இந்த சிவசங்கல்பூத்தத்தில் ஒரு மந்திரம் இருக்குது ஒன்று நம்பர் சொல்றது நம்பர் சொல்வது கோடி சொன்னால் பத்து கோடின்னா இப்போ மில்லியா பில்லியன் ட்ரில்லியன் அதுக்கு மேலே என்னதான் சொல்கிறது போட்டுகிட்டே போக வேண்டியதான் அதனால என்னென்னா செவன் ட்ரில்லியன் எயிட் ட்ரில்லியன் ஏன்னா மில்லியன் தான் முதல்ல இது மில்லியன்னா பத்து லட்சம் மில்லியனுக்கு பத்து லட்சம் பேர் நம்ம ஐயுத்தம் போது இல்லை பிரயுத்தம்னு பேர் ஐயுத்தம்னா பத்தாயிரம் பிரயுத்தம்னா பத்து லட்சம் நம்முடைய பிரயுதம் தான் இங்கிலீஷில் மில்லியன் அப்புறம் வந்து அற்புதம் நற்புதம் இப்படி எல்லாம் நிறைய சொல்லி கடைசியில என்னன்னா சிவசங்கல்பந்தான் வாங்குறது சிவசங்கல்பூத்தம் முடிச்சுடுறது அந்த மாதிரி எதுக்கு இதை சொன்னேன்னா அண்டம் புவனம் போகம் ஸ்தூல தனு அண்டம் அதில் புவனம் அதில் ஒரு போர்ஷன் அதில் எங்கேயோ ஒரு மூலையில் தேனியில் தேனீலையும் ஒரு ஒரு ஏரியாவில் அதுலேயும் ஒரு கட் ஒரு ஏரியாவில் ஏரியாவில் ஏரியாவில் ஏரியாவில் ஏரியாவில் ஏரியாவில் கூட இல்லை ரெண்டடி இத்தனை இடத்த வியாபட்சின்னு உகாந்துட்டு இருக்கோம் வியாபிச்சுன்னு சர்வம் நான் எல்லாம் என்னோடதுன்னு இருக்கோம் இதை அது ஒரு ஒரு போர்ஷனை மாத்திரம் வச்சுட்டு இதெல்லாம் என்னுடைய இது அதுக்கு மேலே வேறு ஒருத்தனோடது இந்த நாயோட டெர்ட் இது இருக்கு என்னது டெரட்டரியா அது நாய் வந்து தன்னோடய எல்லையை வச்சுருக்கோம் அந்த அதை தாண்டினா உருங்கும் அது அதை தாண்டினா அந்த நாய் உருங்கும் இந்த நாய் இது உருங்கும் அது மாதிரி நம்மளும் என்னமோ நம்ம ஒரு ஏரியா வச்சு இதை வந்து இந்த பக்கத்தில் அவனை பார்த்துன்னு இவனை பார்த்துன்னு உருஉரு நாய் மாதிரி நாய் மாதிரின்னு சொல்கிறது இல்லை மரியாதைக்காக ஆனால் உண்மையில் அதுதான் பண்ணிகிட்டு இருக்கும் இது வந்து என்னோடது உன்னோடதுன்னு சொல்லி கடைசியில் என்ன ரெண்டு பேரும் ஆளாக போயிட்டான் அவன் அடுத்தவன் வந்துட்டான் என்னோடது உன்னோட சொல்றதுக்கு போகம்னா என்ன பல்வேறு வகை உணர்ச்சி அனுபவங்கள் எத்தனை உணர்ச்சி அனுபவம் போகம்னா பொதுவாக போகம்னா ஏதோ நல்லா நல்லா காலம்பரை மைசூர் பாகம் மத்தியானம் லட்டு ஜிலேபி இது சாப்பிட்றதுக்கு பேர் போகம் இல்லை சுகமும் போகம்தான் துக்கம் காலமரம் எழுந்த உடனே பனி தலைவலின்னா அதுவும் போகந்தான் இருமல் தாங்க முடியல மூச்சு விட்டுறதுன்னா அதுவும் போகந்தான் இல்லை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பிரிஸ்காக இருக்குன்னா அதுவும் போகந்தான் இல்லை ரெண்டும் கிட்டானா இருக்குது மூடும் மா நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல ஒரு மாதிரி இருக்குன்னு அதுவும் போகம்தான் எல்லா வகையான அனுபவங்களும் போகமே எல்லா விதமான உணர்ச்சி அனுபவங்களும் போகமே ஆகும் என்ன புங்கே புஜு தாத்து அதனால அனுபவிக்கிறது நஷ்டம் அனுபவிக்கிறது என்ன இருக்குது சுகம் அனுபவம் துக்க அனுபவம் சுகமும் இல்லை துக்கமும் இல்லை ஒரு ரெண்டும் கட்டம் அனுபவம் சாந்தி அனுபவம் படபடப்பு அனுபவம் பொறாமை அனுபவம் கோப அனுபவம் அமைதி அனுபவம் நல்ல நல்ல உணர்ச்சிகளால் உண்டாகிற அனுபவம் எல்லாம் இதெல்லாம் ஸ்தூலானுபவ்தான் இந்த அனுபவங்கள் அத்தனையும் ஸ்தூல அனுபவம் அனுபவம் சூக்மூபமாக இருந்தாலும் அதுக்கு காரணம் வந்து ஸ்தூல வஸ்து தான் எப்படி வந்து ஒரு பிளே கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாடுறோமோ ஒரு போர்டு வச்சுருந்தா செஸ்ஸு விளையாட வேண்டியிருக்கு செஸ்ஸோ கேரம் போர்டோ எந்த விளையாட்டு விளையாண்டாலும் ஒரு ஸ்தூலமான பதார்த்தம் வேண்டுருக்கு ஸ்தூலமான பொருள் வேண்டிருக்கு இப்போ இன்னொரு ஆள் இல்லாமல் கம்ப்யூட்டர்லேயே உட்காந்து விளையாடுறான் கம்ப்யூட்டர் ஒன்று சேர்ந்து விளையாடுறான் அதுவும் ஸ்தூலமாக ஒன்று தேவைப்படுறது அதை வச்சுருந்தா விளையாடிட்டுருக்காங்க அப்போ ஸ்து அனுபவத்துக்கு ஸ்தூலமான பதார்த்தங்கள் நமக்கு தேவைப்படுகின்றன என்ற உண்மையை புரிந்து வேண்டும் ஆக இந்த பஞ்சீகரணம் செஞ்சத்துனால்தான் இதெல்லாம் வந்தது அப்போ இதெல்லாம் எல்லார் கண்ணுக்கும் தெரியறது சொன்னால் புரிகிறது என்னது நான் சூட்சம் சரீரம் சூட்ச்மம்சமெல்லாம் புரியறது ஆனால் பார்க்க முடியுமோ பார்க்கா அதுக்கு பேர் ஸ்தூலம் தான் உடம்பை நான் கண்ணால் பார்க்குறேன் என் உடம்பை நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்க இதெல்லாம் ஸ்தூலம் அதுதான் நம்முடைய மனசு புத்தி எல்லாம் நமக்கு புரியறது சொன்னால் சாஸ்திரம் சொன்னால் புரியுது ஏன்னா நமக்கு இருக்குன்னு தெரிகிறது இல்லையா அதனால நம்ம சொன்னால் புரியுது ஆனால் அது நம்ம கண்ணால் பார்க்க முடியுமோ உங்கள் மனசை கண்ணால் பார்க்க முடியுமோ உங்கள் கண்ணில் இருக்கிற பார்க்குற சக்தியை நான் கண்ணால் பார்க்க முடியுமோ உங்களுக்கு கண்ணு இருக்கிற மாதிரி தெரியும் எனக்கு கண்ணு கண் அப்புறம் தெரியலேங்கிறது தான் தெரியும் கண்ணு தெரிகிறது தெரியல இப்போ நான் கேட்டேன் இது என்ன பார்த்து அது ஓ ஓவா அது வந்து இதுவான்னு கேட்டேன் சுடர் அடைய ஓரண்டவா லோரண்டவான்னு கேட்டேன் ஏன்னா கண்ணு தகராருன்னு அர்த்தம் அப்போ அந்த இடத்துல வந்து கேட்குற போது என் கண்ணில் இருக்கிற பார்க்குற சக்தி பார்க்குற சக்தி உங்களுக்கு எப்படி தெரியும் சுவாமிஜி கண்ணு நல்லா தானே பார்க்கறாரு மற்றதெல்லாம் சரியா படிக்கிறார் அது மாத்திரம் சரியா தெரியல என்ன அது உனக்கு தெரியாது எனக்கு தானே தெரியும் சரி ஒவ்வொரு பூதங்களில் விளக்கம் இவர் பொன்னம்பர சுவாமிகள் ஒவ்வொரு பூதங்களில் அவ்வைந்து பூதங்களை சேர்த்து பண்ணுகிறதுக்கு பஞ்சீகரணம் என்று பெயர் எந்த பூதங்கள் பஞ்சீகரணம் செய்யப்பட்டனவோ அவைகளை பஞ்சீகிருதம் என்பர் இது வந்து என்ன சொல்றார் அந்த அரைக்கால் அரைக்கால் போர்ஷன் இருக்கே அதுதான் பஞ்சீகரணம் செய்யப்பட்டது அந்த அரை போர்ஷன் இருக்கேன் அபஞ்சீகிருத்தமா இருக்கு அந்த போர்ஷன்ல இருக்கிற அந்த அரை போர்ஷனை எடுத்து மத்ததுல அரைக்கால் அரைக்கால் தூக்கி போட்டிருக்கோம் போலயோ அந்த போர்ஷனுக்கு தான் பஞ்சீகரணம்னு பேரு அப்படின்னு சொல்றாரு அவர் அது வந்து அவைகளை பஞ்சீகிருத்தம் என்பர் பஞ்சீகரணத்துக்கு உதாரணம் இன்னொரு இது சொல்றார் தன் ஐந்தனையும் ஓரொன்று இரண்டாய் பகுத்து ஒன்றை நன்னாளாக்கி தன்பாதி ஒளிந்த நாளினுடன் கூட்டி இன்னே அல்லாதவை நான்கின் இயல்பிற்கூட்ட வானாதி பின்னே ஸ்தூல பூதமென பிறக்கும் எனவே பெயர்த்து உரைத்தான் என வரும் மற்றும் வருவனவற்றார் காண்கு எக்ஸட்ரா நிறைய இருக்கு போரும் உங்களுக்கும் போர் அடிக்கும் எனக்கும் கஷ்டமா இருக்கு சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி நிறுத்திவிட்டார் இதே வந்து பஞ்சதில நீங்க பார்த்திருப்பீங்க ஏகமேக்கம் த்விதா விபஜ்ய அப்படின்னு ஸ்லோகமே இருக்கு பஞ்சதிலே இருக்கு நல்ல பஞ்சீகரண முடிச்சுடுறேன் இனி அடுத்ததுக்கு போலாம் இப்ப ஸ்தூல அத்தியாரோபம் செய்யப்பட்டு உண்டாகிவிட்டது உடம்பு வந்து விட்டது உலகம் வந்து விட்டது உலகத்தில் சுக துக்க அனுபவமும் வந்துவிட்டது அதற்கு விளக்கம் தர்றார் மேலும் ஜீவன் சொல்லிய விஸ்வனாகும் ஸ்தூலமே மருவும் ஈசன் சொல்லும் விராட்புருஷனாகும் தூலமே அன்ன கோஷம் துண்ணும் ஜாகிரபவத்தை ஸ்தூல கற்பனை ஈதென்று தொகுத்தது மனத்திற்கொள்வாய் எவ்வளவு தெளிவாக சொல்றாரு பாருங்க இப்ப நமக்கு வந்து முழிச்ச உடனே ஸ்தூல சரீர வரைக்கும் நம்ம அபிமானம் வந்து ஸ்தூல சரீரம் வரைக்கும் நமக்கு அபிமானம் வந்து விடுறது தூங்குற போது காரணசரீர அபிமானம் மாத்திரம் இருக்கு அதனால நமக்கு பேர் என்ன பிராக்யஹான்னு பேர் காரணசரீர அபிமானி சைதன்யம் என்னது பிராக்யா பிரகருஷேன்னு அக்ஞா பிரகருஷேன ஜானாத்தி பிரஜா பிராஜ்யகா இல்லை அந்த அர்த்தம் இல்லை இங்கே இந்த பிரகருஷேன அக்ஞக ஒன்றும் தெரியலை ஏதாவது கணவுலையும் படிப்புலையும் அறஹுறையாவது கொஞ்சம் ஞானம் இருந்தது தூக்கத்தில் வந்து இந்த அரஹுறை ஞானமும் இல்லை அரஹுரை ஒன்றும் தெரியலை பரிபூர்ணமாக அஜானத்தில் இருக்கிறான் இதில் தூக்கத்தில் ஒன்றும் தெரியாது வேதாந்தம் படித்ததுக்கு பிறகு இருக்கிற விஷயம் வேற வேதாந்தம் படித்த பிறகும் அந்த உபாதியோட விஷயம் அப்படித்தான் அது வந்து நான் ஆத்மபோதத்தில் விளக்கி சொன்னேன் இங்கே உங்கள்ட்ட சொல்லலை எதுவும் சொல்லியிருக்கேன் தூலா வித்யா மூலா வித்யான்னு பேசியிருக்கேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது தெரியாது அதாவது ஞானத்துக்கு பிறகு மூலா வித்யா போகாது தூலாவித்யா தான் போகும்னு சொல்லியிருக்கேன் அதை பற்றி இப்போ விஷயம் விளக்கலை நான் பிறகு ஏன்னா அது தனி டாபிக் அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஞானம் அடைஞ்ச பிறகு மூலா வித்யா போகாது தூலா வித்யாதான் போகும் அதாவது இந்த உடம்போ உலக வாழ்க்கையோ அனுபவமோ போயிடாது ஞானம் வந்த உடனே இது சத்தியம்ங்கிற புத்தி தான் ஆனா இதெல்லாம் அனுபவம் இருந்துட்டுதான் இருக்கும் அப்பதான் ஜீவன் பாசிபிள் இது ஜீவன் முக்தியே ஒத்து வரும் இல்லாட்டி ஜீவன் விஷயமே பொருந்தாம போயிடும் நமக்கு அதில் ஸ்தூலமே மறுபம் ஜீவன் சொல்லிய விஸ்வனாகும் சொல்லிய சொல்லியங்கிறது என்ன முன்னே ஸ்தூல தேகத்தில் சொல்லிய பொருந்தும் ஜீவனா சொல்லிய தூலமே மறுவும் ஜீவன் எப்படி அவர் பதார்த்தம் கூட இதன் ஈ இள்ன்னு போட்டிருக்கு இல்லையா அதுக்கு பேர் இதன் பொருள் ஈள்ளுன்னு போட்டா அவங்களுக்கு அப்புறம் வந்து என்னென்னா என்னது இழுன்னு போட்டிருக்கு ஒரு கோடு போட்டிருந்தான் இதன் பொருள் இப்போ புரிஞ்சுதோ இழுங்கிறதுக்கு இதன் பொருள் என்னன்னு தெரியாமல் இருந்தது இப்ப இழுக்கு இதன் பொருள்னு பொருள் தெரிஞ்சுது அதனால் இள் இதன் பொருள் அது எப்படி என்றவாருக்கு ஏ கூடு போட்டிருக்கோ அது மாதிரி இள் இதன் பொருள் சொல்லிய தூலமே மறுவும் ஜீவன் பஞ்சீகிருத்த பூதகாரியமாக முன்னே சொல்லிய தூல தேகத்தில் பொருந்தும் ஜீவனானவன் நான் சொல்லிங்கிறதுக்கு நான் ஒரு அர்த்தம் பண்ணிக்கிறேன் இவர் ஒரு அர்த்தம் சொல்றார் எனக்கு தோன்றது ஒரு அர்த்தம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட வேதாந்த சாஸ்திரங்களில் ஏன்னா இவர் இவர் வழிநூல் தானே இது வந்து வழிநூல் இல்லை இது வந்து சார்பு நூல் தானே பிரகரண கிரந்தத்துக்கு என்ன பேரு சார்பு நூல்னு சொல்லியிருக்கேன் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணால் அந்த நூலுக்கு பேர் என்ன வழிநூல் அப்படியே கிட்டத்தட்ட இது வழிநூல் மாதிரி தான் பஞ்சீ பஞ்சதி தான் இது கைவல் என்னவனையும் தான் பெரும்பாலும் பஞ்சதசி அப்படியே ஃபாலோ பண்ணுறது ஆகையினால இருந்தாலும் இது சார்பு நூலாகவே கருதப்படுகிறது சில விஷயங்கள்லாம் பஞ்சதசையிலிருந்து எடுத்துக்கல சரி அப்படி மாற்றி மாற்றிலாம் சொல்லுவார் அவர் ஏன்னா பஞ்சதசி எங்கே இதுங்க பஞ்சதசையில் விஸ்தாரமாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு பல விஷயங்கள் பஞ்சதையிலேருந்து எடுத்து விட்டுருக்கு ஏன்னா இவருடைய குருவோட குரு வித்யாரண்யருடைய சிஷியர் வித்யாரனுடைய பேரசிஷ்யன்தான் தாண்டவராய சுவாமிகள் அதனால் பேரசிஷ்யனா புரியறதில்ல புரிகிறதுக்காக நம்ம நம்ம பாஷையில் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் தாண்டவராய சுவாமிகளுடைய குரு நாராயண குரு நாராயணசுவாமிகள் நாராயணசுவாமிகளுடைய குரு யார் வித்யாரண்யர் ஆக வித்யாரண்யருடைய அப்படி தான் சொல்கிறாங்க நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு கேட்டுவிடாங்க அதனால் வந்து அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால வித்யாரண்யருடைய சிஷியர் வித்யாரண்யருக்கு அநேகமான ஏகப்பட்ட சிஷ்யர்கள் ஒருத்தரா ரெண்டு பேரா நிறைய பேர் இருந்திருப்பாங்க அதுதான் வித்யா அரண்யமாச்சு அதனால அவருடைய அவருக்கு நிறைய பேர் சிஷியர்கள் அந்த சிஷியர்களில் இவர் வந்து சிஷ்யனுடைய சிஷ்யர் பிரசிஷ்யா சிஷ்ய பிரசிஷ்யா இப்ப வந்து தயான் சுவாமிஜிக்குலாம் நான்லாம் என்ன பிரசிஷ்யா சிஷ்யஸ்திஷ்யா அதனால பிரசிஷ்யா அதனால் வந்து பிரசிஷ்யனுக்கு வந்து அவர் யார் என்ன பரமகுரு குரு ஸ்ரீ குரு பரமகுரு பராபரகுரு பரமேஷ்டி குரு அப்படி தான் ஸ்ரீ குரு பரமகுரு பராபரகுரு பரமேஷ்டி குரு அப்படின்னு குருவை வந்து பிரித்து வச்சுருவோம் இப்போ வந்து சித் பவன் சுவாமிஜி ஸ்ரீகுரு அசிவானந்த சுவாமி அவரோட குரு பரமகுரு ராமகிருஷ்ண பரமசர என்னென்ன பராபரகுரு தோதாபுரி என்னன்னா பரமேஷ்டி குரு அப்படி போட்டுக்கணும் அதான் ஆடர் இப்ப என்ன எங்களுடைய பரமேஷ்டி குருவான அப்படின்னு சொல்லலாம் தப்பு கிடையாது தோஷம் இல்லை அப்படி ஒரு இது இருக்கு விஷயம் இருக்கு இருக்கட்டும் எங்க என்னத்துக்கு சொல்ல வரேன் என்ன சொல்லியூலமே சொல்லியன்னு சொன்னா இவர் என்ன சொன்னார் இப்ப சொன்னோம் பண்ணி அப்படி அர்த்தம் சொல்றாரு எனக்கு ஒரு அர்த்தம் தோணிச்சு ஆனால் அவர் சொல்ற அர்த்தத்தை எடுத்துக்கோங்க ஏன்னா அவர் ரொம்ப ஆத்தன்டிக் பர்சன் அவர் இல்ல சொல்லிய தூலமே மறுவும் ஜீவன் பஞ்சீகிருத்த பூத காரியமாக ஆக முன்னே சொல்லிய ஸ்தூல தேகத்தில் பொருந்தும் ஜீவனானவன் விஸ்வனாகும் விஸ்வன் என்னும் நாமம் உடையனாம் பெயருடையவனாம் எழுதப்படாதோ நாமம் உடையனாம் அப்படி எழுதிவிட்டார் விஸ்வன்கிற பெயரை உடையவன் இப்ப நம்ம வந்து முழிச்சுட்டு இருக்கிற போது நம்ம கனவுல நமக்கு சூட்சசரீர அபிமானத்துக்கு பேர் என்ன தைஜசன்னு பேர் காரணசரீர அபிமானத்துக்கு பேர் என்ன பிராக்யன்னு பேர் அப்போ வந்து தூங்குற போது நமக்கு பிராக்யன்னு பேர் கனவு காணுற போது பிராக்யன்கிற பேர் மாத்திரம் இல்லை பிராக்யஹா பிளஸ் என்னது தைஜசகாங்கிற பேர் இருக்கு அப்புறம் விழிப்பு நிலையில் காரணம் இருந்துட்டு இருக்கு காரணம் மாத்திரம் இருக்கிற நில காரணம் சூட்சத்தோடையும் ஸ்தூலத்தோடையும் சேர்ந்ததுல காரணம் முழுக்க விளைகிற நிலையே கிடையாது முழு முழுக்க விலகின நிலை ஞானத்தினால இருக்கு அதுவும் வியாபகாரிக்கமாக தான் இருக்கு ஞானத்தினால பாரமார்த்திகமாக பார்க்குற போது காரணம்னு ஒன்று கிடையவே கிடையாது வியாபகாரிக திருஷ்டியில் அது இருக்குன்னு தான் சொல்லுவோம் அல்ல காரணம் காரணசரீர அபிமானி பிராஜ்யா சூக்ஷ்ம சரீர அபிமானி தைஜசகா ஸ்தூல சரீர அபிமானி விஸ்வஹா இப்போ நமக்கு இந்த உடம்பு வரைக்கும் அபிமானம் வந்துடுச்சு முழிச்ச உடனே தூங்கிட்டு இருக்கிறபோது நமக்கு இந்த உடம்பு வரைக்கும் அபிமானம் இல்லை அப்போ நமக்கு தெரியாது நல்லா கொரட்டை விட்டு தூங்குற போது நம்மளை எவ்வளோ வெட்டை வந்தால் கூட ஒன்றும் தெரியாது கத்தியில் குத்த வந்தாலும் ஏன் நல்லதாக நினைக்கப்படாதாண்ணா மாலை போட்டாலும் தெரியாது நம்ம அந்த நேரம் ஒருத்தர் மாலை போட்டு பொட்டெல்லாம் வச்சு பூஜை பண்ணுறான்னு வச்சோங்க நமக்கோ மூணு நாள் வேலையில் அசந்து போய் படுத்து தூங்கிட்டுருக்கோம் ஒன்றும் தெரியல அந்த நேரம் ஒருத்தர் வந்து வீபூதி வச்சு சந்திரம் வச்சு தலையில் தண்ணீர் எல்லாம் தெளித்து நமஸ்காரம் எல்லாம் பண்ணுறார் ஏதாவது தெரிய போகிறதா அபிமானமே இல்லை அவரை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னா கேட்க முடியும் ரெண்டு கொரட்டை அதிகமாக வரும் அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாது இன்னொருத்தர் வர்றார் பாவி ஓங்கி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு அடி வைக்கிறார்னா அப்பவும் கூட அந்த அடி லேசாக எறும்பு மாதிரி தான் இருக்கும் ரொம்ப க தூக்கமாக இருக்கா அபிமானம் இருக்கான்னா இல்லை அப்புறம் நமக்கு அபிமானம் இல்லை விஸ்வன்னா நாம இல்லை என்ன நல்லா வியாபிச்சிருக்கேன் உலகம் முழுக்க இப்படி எங்கே உணாலும் பார்க்க தயாராக இருக்கேன் இப்போ விஸ்வ சரீரம் வரைக்கும் அபிமானம் வந்து விட்டாங்க கனவுல வந்து இந்த சரீரத்தில் அபிமானம் இல்லை சூட்ச சரீரம் சுற்றுறது அது அப்படியே போகிறது அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து வீரபாண்டி போய் அப்படியே கம்பம் போய் எல்லாம் சுற்றிட்டு வந்து எங்கே வேணாலும் போகும் கூட போயிட்டு வரும் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு வரும் மெட்ராஸுக்கு போகும் ஹொசூருக்கு போகும் தூத்துக்குடிக்கு போகும் தென்காசிக்கு போகும் எல்லாம் போகும் எல்லா ஊருக்கும் போயிட்டு ஊட்டியெல்லாம் ரவுண்ட் அடிச்சு சிவகாசியெல்லாம் ரவுண்ட் அடித்து எல்லாம் வந்துடுச்சோம் எல்லாம் வந்துட்டு அத்தனையும் போயிட்டு வந்துடும் சூட்சம் மாத்திரம் இது மாத்திரம் என்னன்னா இது அப்படி இங்கிருக்க புரியுறது இல்ல புரியாம போக முடியாது வேற வழி கிடையாது புரிஞ்சே ஆகணும் சொல்லிய ஜீவன் விஸ்வன் ஆகும் இது பேர் விஸ்வன்னு பேருங்கிறார் ஸ்தூலமே மறுவும் ஈசன் சரி சொல்லிட்டு வர போதே அதையும் சொல்லிகிட்டே இருக்கணும் என்ன பிண்ட ஏவம் பிண்ட பிரம்மாண்ட ஐக்கியம் சம்பூதம் எங்களுக்கு இவர்தான் சஹசிர புருஷசூக்தான் சொல்றது சஹசிரசீருஷா புருஷா சஹசராஷ சஹசிரபாத் புகழ்ந்து பேசுறது நமோஸ்தாய சஹசிரமூர்த்தே சகசிரபாதாட்சி தான் விராட் புருஷன் அப்போ முதல்ல என்ன சொல்லப்பட்டது ஈஸ்வரன் அப்புறம் யாரு ஹிரண்ய கர்ப்பன் அப்ப ஸ்தூல காரண சமஷ்டி காரண அபிமானி சைதன்யத்துக்கு என்ன பேரு சமஷ்டி காரண அபிமானி சைதன்யத்துக்கு அவ்யாக்கிருத்தா ஈஸ்வரஹான்னு பேர் ஈஸ்வரன்னு ஹோம்ஒர்க்லாம் நிறைய பண்ணணும் கிளாஸ் ஒர்க்கோட நிற்கப்படாது ஹோம்ஒர்க்கும் பண்ணணும் அப்புறம் வந்து அடுத்தது என்ன சமஷ்டி சூக் அபிமானி சைதன்யத்துக்கு என்ன பேரு இரண்டிய கர்ப்பன்னு பேர் அதே மாதிரி சமஷ்டி ஸ்தூல சரீர அபிமானி சைதன்யத்துக்கு என்ன பேரு விராட்டுன்னு பேர் விராட் இதுதான் விஸ்வரூபம்னு சொல்ல போறோம் விராட் ரூபம்னு பேர் விராட் விராட் விராஜவ் அதுதான் சப்தம் சம்ராட் எல்லாம் இருக்கு சப்தம் அந்த எடுத்து பார்க்கவும் இல்ல விராட் புருஷன் ஆகும் அவருக்கு பேர் விராட் புருஷன் என்ற நாமமாம் அப்படிதான் போட்டிருப்பாரு நினைக்கிறேன் பாத்தீங்களா கரெக்டா போட்டுருக்காரு நினைச்ச மாதிரியே போட்டிருக்காரு ஸ்தூலமே மறுவும் ஈசன் ஆஹ் தேக சமஷ்டியில் பொருந்தும் ஈஸ்வரன் சொல்லும் விராட்புருஷன் ஆகும் சொல்லான் நின்ற சொல்லான் நின்றான்னு சொல்லி இருக்கிறேன்னு அர்த்தம் நமக்கு தமிழ் இந்த தமிழெல்லாம் புரியறதுக்கு நீங்கள் வந்து அந்த காலத்தை ஆள்ட்டு போய் படிக்கணும் விராட்புருடன் என்னும் நாமமுடையனாம் விராட் புருஷன் என்ற பெயருடையவராம் ஸ்தூலமே அன்ன கோஷம் இந்த ஸ்தூலம் தான் நம்ம உடம்பு இருக்கே சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு இன்றைக்கு என்னது அவலா இன்னைக்கு அவள் தானே எனக்கு வந்துச்சு உங்களுக்கு என்ன வந்ததோ தெரியாது அப்போ அவள் அன்னகோஷம் இப்போ அவள் எங்கே போச்சுருந்தான் ரத்தமாக மாறி போச்சுருந்தான் அன்னகோஷம் ஜாகிரதவத்தை அன்னகோஷம் ஸ்தூல தேசமே அன்ன வீரியத்தினால் உண்டாய் என்ன அழகாக சொல்றது அன்னரசம்னு அர்த்தம் அன்னவீரியத்தினால் உண்டாய் அன்னத்தினால் விறத்தியாதலால் எல்லாம் வே அன்னரசேன பூத்வா அன்னரசேன விரத்திம் பிராப்பிய அன்னரூப பித்திவியம் எத் விலீயத்தை தது அன்னமய கோஷ ஸ்தூல சரீரம் ஞாபகப்படுத்தி இங்க அன்னமய கோஷமாம் தத்துவபோதமெல்லாம் அப்படியே மனப்பாடமாக இருக்கணும் இல்லைன்னா தத்துவபோதமே தகராறுன்னு வச்சுங்களேன் இது என்ன பள்ளிக்கூடத்த புத்தகம் மாதிரி இல்லை இந்தலாம் அணில் ஆடு இலை ஈக்கள் உரல் ஊசியெல்லாம் மறந்தா பரவாயில்ல இங்கே அப்படிலாம் இல்லை ஆரம்பத்துலேருந்து எல்லா பாடத்தையும் ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும் அதனால தான் இப்போ உடனே அன்னரசயனைவ பூத்துவான்னா உடனே சொல்ல வேண்டியிருக்கு ஓ அன்னரசையனை பூத்தவா அன்னர அன்னரசயனைவை விருத்தியும் பிராப்பிய அண்ணா அப்பா அம்மா சாப்பிட்ட அன்னத்தினால்தான் உடம்பே வந்துது சாப்பிடு வளர்ந்தது இதனால் அம்மா அப்பா அம்மா அப்பா அம்மா கொடுத்த பாலாலையும் அதுக்கப்புறம் சாப்பிட்ட சாப்பாட்டாலேயும் தான் திரும்பவும் இது வளர்ந்துட்டுருக்கு கடைசியில் இது என்ன போகுதுன்னா ஒன்று எரித்து சாம்பலாக்கி உரமாக போட்டுற போகிறாங்க அதுவும் திரும்பவும் அன்னமாக போகிறது எவ்வளோ விசித்திரமா இருங்க இல்லாட்டி பூமியில் புதைச்சுட போகிறாங்க அந்த எலும்பும் நல்லா உரமாக மாறிடும் அங்கே ஏதாவது போட்டால் நல்லா முளைக்கும் எதாவது மரங்கள்லாம் வச்சா நல்லா முளைக்கும் அதுவும் வந்து அன்னமா மாறிடும் அந்த அன்ன இதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது இது வந்து ஒரு நல்ல சைக்கிள் அது ஒரு பொருள் வந்து சைக்கிளாக மாறுது இல்லையா இப்போ இலையெல்லாம் போட்டால் மக்கி போகுது அது திரும்பவும் இலை இலைக்கு உரமாக மாறிடுறது திரும்ப திரும்ப அது நடந்துட்டுருக்கு இது ஒரு ரீசைக்கிள் திரும்ப திரும்ப நடந்து கொண்டே இருக்குது சில பேருக்குலாம் நடக்கவே நடக்காது பிளாஸ்டிக் மாதிரி அப்படியெல்லாம் சொல்லிக்கலாம் எதாவது திருஷ்டாந்தம் வேணும்னா சொல்லிக்கலாம் ஸ்தூலமே அன்ன கோஷம் துண்ணும் ஜாகிரதாவஸ்தை துண்ணும்னா என்ன நம்ம திருவண்ணாமலை பாஷை துண்ணையா அது வந்து அத்தூல அஸ்தூல தேகமே சர்வேந்திரியங்களும் சம்பூர்ணமாக விவகரிக்கும் அவர் துண்ணுங்கிறதுக்கு சம்பூர்ணமாக விவரிக்கும் விவகரிக்கும் அதுல இருந்து என்ன தெரியுது அபூர்ணமாக விவகரிக்கிறது சூக்ம கன கனவுலேனா ஜாகிரதாவ்த்தைக்கு இடம் என்று சொல்லப்படும் ஆக துண்ணும் ஜங்கிறதுக்குரிபூர்ணமா நல்ல விஸ்தார மாண்டியபு பேசு நான் திரம் நகிஷ்பிரம் நோபய பிரஜம் நனம் நான் அதிருஷ்டம் வியவஹாரியம் அாஹ்லக்ஷணம் அச்சித்தியம வியபதேசாத்மிரயசாரம் பிரபஞ்சோபசமம் சாந்தம் சிவம் அத்வைத்தம் சதுர்த்தம் சாதாரணமா பரமார்த்தன் சுவாமிஜி இந்த மந்திரத்துக்கு மாத்திரம் அஞ்சு நாள் நாலரை நாள் எடுத்துப்பார் விளக்கத்துக்கு இந்த ஒரு மந்திரத்துக்கு மாத்திரம் அது மாதிரி அது எதுக்கு என்னன்னா அது உள்ள அறிவில்லை வெளியில அறிவில்லை அப்படின்லாம் சொல்ல வேண்டியிருக்காது ஜாகிர அவஸ்தை துண்ணும் ஜாக்ர சொன்னா நன்றாக பரிபூர்ணமாக விவகரிக்கிற ஜாகர அவஸ்தை இந்த ஸ்தூல சரீரத்துல தான் ஸ்தூல கற்பனை ஈதென்று தொகுத்தது மனத்தில் கொள்வாய் இப்ப இதுதான் ஸ்தூல அத்தியாரோபம் விட்டார் ஸ்தூல கற்பனை அர்த்தம் ஸ்தூல அத்தியாரோபம் ஈதென்று தொகுத்தது இவ்வாறு வகுத்து சொன்னது தொகுத்து சொன்னதை மனத்தில் கொள்வாய் இது மனசுல இந்த கிரமம் மனசுல நல்லா பதிவா இருக்கட்டும் மனத்தில் கொள்வாய் அது எப்படி சொல்றாரு பாருங்க ஸ்தூல கற்பனை இது என்று வியாக்கியானம் பாருங்க ஸ்தூல பிரபஞ்ச அத்தியாரோபம் இதுவாம் என்று தொகுத்தது நாம் சங்கேபமாக கூறியதை சங்கேபம்னா என்ன சுருக்கமாக எப்படி எப்படி தமிழ் வியாக்கியானம் பாரு சங்கேபமாக கூறியதை மனத்தில் கொள்வாய் உனது அந்த கரணத்தின் கண்ணே தாரணம் செய்து கொள்வாய் மனத்தில் கொள்வாயே புரியது பாருங்க அந்த கண்ணே தாரணம் செய்து கொள்வாய் என்றவாறு விளக்கு இருக்கும் இடத்தை விளக்கு என்றார் போல அவஸ்தை நிகழும் சரீரத்தை அவஸ்தை என்றார் அதனால் இதை பற்றி விஸ்தாரமாக நம்ம படிக்கணும்னு சொன்னால் டைம் ஆகும் வேணாம் படிச்சு விட்றேன் இந்த முதல் இது ஏன்னா இது பாருங்கள் இதில் எத்தனை டாபிக் பாருங்கள் எத்தனை பக்கம் போகுது பார்த்தீங்களா தொண்ணூற்றி பக்கம் வரைக்கும் இல்லை தொண்ணூத்தி பக்கம் வரைக்கும் இந்த நாற்பத்தி பாட்டு போயின்னு இருக்கு விளக்கம் எல்லாம் உங்களுக்கு படித்து பாருங்க எதாவது புரியுறதான்னு பாருங்கோ கண்டிப்பாக புரியாதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால் இது உட்காந்து படித்து விச் விவரமாக சொல்லணும் இதெல்லாம் படிக்கணும்னா இதுக்கு டயம் நிறைய எடுக்கும் நமக்கு அதனால் இது வந்து நிறைய ஏன்னா அந்த காலத்தில் உபனிஷத்து எல்லோரும் படிக்க முடியாது ஆனால் உபனிஷத்தில் இருக்கக்கூடிய உபனிஷத்து பிரம்மசூத்திரமெல்லாம் எல்லோரும் எல்லா ஜாதியும் படிக்க முடியாது அந்த காலத்தில் அப்புறம் எல்லோரும் படிக்கிறோம் ஆகையினால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த காலத்திலையே எல்லா விஷயத்தையும் இப்படி இந்த மாதிரி கொடுத்து எல்லாருக்கும் விஷயம் கிடைக்கும்படி பண்ணிட்டாங்க அதுதான் ஒரு பெரிய விஷயம் அதுக்காக கருத்து முக்கியம் அதை ஒரு காப்பாற்றுறதுக்கு ஒரு கிரமம் இருக்குதுன்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன்னு இல்லையா அடிக்கடி ஒன்று சொல்கிறேன்னு இல்லையா அது உங்களால் மறுக்க இல்லையா அப்படி நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து அதை ஒரு காப்பாற்றுறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது அது எங்கேயாவது பிரச்சனை ஆகிடப்படாது வேணும்னா எப்போ வேணாலும் அதுலேருந்து விஷயத்தை எடுத்து கொடுக்கலாம் ஆனால் மூலத்தை வந்து கடுத்து அப்படின்னு ஒரு ஒரு சிஸ்டம் வச்சு வச்சுட்டு இருக்காங்க அதனால தான் அதை வந்து சொல்கிறதில்ல ஆனால் இப்போ நம்ம எல்லாம் படிக்கிறோம் அது வேற விஷயம் ஆனால் அதில் இருக்கிற எல்லா விச்சாரமும் பிரம்மசூத்திரத்தில் இருக்கிற எல்லா விச்சாரமும் இதில் வந்து விடுறது ஒன்றும் விட்டு போடுறது எதுவும் விட்டு வைக்கிறது இல்லை அவங்க அதனால் வேதத்தில் சாஸ்திரங்களில் என்னெல்லாம் சொல் விசாரம் பண்ணியிருக்காங்களோ அத்தனை விசாரத்தையும் அவர் இதில் கொண்டு வந்து விடுறாரு அதான் என்னுடைய பியூட்டி ஒன்றே ஒன்று மாத்திரம் நான் இதில் படிக்கிறேன் இந்த ஃபஸ்ட்டு பேராக்ராஃப் மாத்திரம் படிக்கிறேன் அதாவது அந்த எழுபத்தி டாபிக் இருக்குது அது நான் படிக்க போகிறதில்லை எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சி எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு எழுபத்தொம்பது எண்பது நான் படிக்க போகிறதில்லை அதெல்லாம் நம்ம வந்து கோர்ஸ் கடைசியில் உங்களுக்கு இதெல்லாம் வந்து எங்களுக்கு இந்த போர்ஷன்லாம் கொஞ்சம் விஸ்தாரமாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் இருந்து அடியேனும் அதற்கு தயாராக இருந்தால் படிப்போம் என்ன அப்போ பார்த்துக்கலாம் இப்போ பார்ப்போம் மாயையிலும் அதன் காரியங்களிலும் நீங்கள் இந்த புத்தகம் வச்சிருக்கிறதுனால இது ஒரு சௌகரியம் இதை படிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குது அதனால அதை படிச்சு விட்றேன் ஏன்னா அந்த போர்ஷனை படித்தா பிரயோஜனமாக இருக்கும் அதன் காரியங்களிலும் மூன்று சரீரங்களும் பஞ்ச உள புரியுதோ உழ பஞ்ச உள மாயையிலும் அதன் காரியங்களிலும் மூன்று சரீரங்களும் பஞ்ச கோஷங்களிலும் மூன்று சரீரங்களும் பஞ்சகோஷங்களும் எதில் இருக்கு மாயையிலையும் மாயையோட காரியத்திலும் இருக்குங்கிறார் சுத்த சத்துவ சகித சத்துவகுண சகித மாயை ஈஸ்வரனுடைய காரண சரீரம் எப்படி விளக்குறார் மலிண சத்துவகுண சகித அவித்தை குரு ஜீவனுடைய காரண சரீரம் மனம் புத்தி பிராண பஞ்சகம் கர்மேந்திரிய பஞ்சகம் ஞானேந்திரிய பஞ்சகம் என்னும் இப்பதினேழு தத்துவம் ஜீவனுடைய சூக்ம சரீரம் சர்வ ஜீவர்களுடைய சூக்ம சரீரங்களும் கூடியே ஈஸ்வரனுடைய சூட்ச சரீரம் சம்பூர்ணூல பிரம்மாண்டம் ஈஸ்வரனுடைய ஸ்தூல சரீரம் ஜீவர்களுடைய வெஷ்டி ஸ்தூல சரீரம் பிரசித்தமாம் பிரசித்தமாம்னா என்ன இதுதான் பிரசித்தமாம்னா நமக்குதான் தெரியுதுன்னு அண்ணான் இம்மூன்று சரீரங்களிலே பஞ்ச கோஷங்கள் உல இந்த மூன்று சரீரங்களிலே உங்களுக்கு தான் தெரியும் பஞ்ச கோஷங்கள் உல சூக்ம எத்தனை கோஷம் இருக்கு மூணு கோஷம் இருக்கு காரண சரீரத்தில் எத்தனை கோஷம் இருக்கு ஒரு கோஷம் இருக்கு ீரத்தில் எத்தனை கோஷம் இருக்கு ஒரு கோஷம் இருக்கு மூணு ரெண்டும் முடிஞ்சு போச்சு கோஷங்கள் உல காரணத்தை கோஷம் என்று சொல்லுவார் என்பர் மனோமயம் பிராணமயம் என்னும் மூன்று கோஷங்களும் சூட்ச சரீரத்தில் அடக்கம் ஞானேந்திரியங்கள் ஐந்தும் நிச்சய ரூபமான அந்தக்கரண விற்பியாகிய புத்தியும் விஜயானமய கோஷம் எனப்படும் சங்கல்ப விகல்ப ரூப அந்தகரண விற்தி மனமும் ஞானேந்திரியமும் மனோமய கோஷமாம் இதெல்லாம் விளக்க வேண்டியதில்லை பிராணாதி வாயுக்கள் ஐந்தும் கர்மேந்திரியங்கள் ஐந்தும் பிராணமய கோஷமாம் ஸ்தூல சரீரத்தை அன்னமய கோஷம் என்பர் இவ்வாற்றால் மூன்று சரீரங்களிலே பஞ்ச கோஷங்களும் உள ஈஸ்வரனுடைய சரீரத்தில் ஈஸ்வரனுடைய கோஷமும் ஜீவனுடைய சரீரத்தில் ஜீவனுடைய கோஷமும் உள உரைக்கு கோஷம் என்று பெ நாமம் அப்பவும் சொல்ல மாட்டேங்கிறார் நாமம் உரைக்கு கோஷம் என்று கோஷம்னா என்ன உரைன்னு அர்த்தம்ங்கிறார் தலஹானி உர மாதிரி தலஹானி உரை தான் இப்போ தெரியும் கத்தி உரையெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது இப்போல்லாம் துப்பாக்கி வந்ததுனால கத்தியெல்லாம் சும்மா மியூசியத்தில் இருக்குது கத்தி உரை கத்திக்கு உரை அந்த காலத்தில் உடனே கத்தி உரையிலேருந்து எடுத்துருவோம் அதனால் அந்த மாதிரி கத்திக்கு உரை இருக்கிற மாதிரி நமக்கு வந்து ஆத்மாவுக்கு உரைகள் போல சங்கராச்சாரிய சொல்வார் கோஷவத் கோஷஹாம்பர் அது கோஷம் இல்லை ஆத்மாவை போய் ஏதாவது மறைக்க முடியுமா மறைச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவார் அப்போ கோஷவத் கோஷாக அது வஸ்துதாக கோஷாக உண்மையில் அது கோஷம் இல்லை அப்படி சொல்லப்படும் அதனால் உரைக்கு கோஷம் என்று நாமம் உரையைப் போல பஞ்ச கோஷங்கள் ஆன்மாவின் சொரூபத்தை ஆட்சாதனம் செய்தலின் ஆட்சாதனம்னா என்ன மறைக்கிறது நம்ம கட்டிக்கிற வேஷ்டிக்கு பேரே ஆட்சாதனம் தான் பேர் வேஷ்டி என்னென்னா ஆட்சாதனார்த்தம் इदं, வஸ்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியக்கூடாத பாகங்களை தெரியாமல் செய்து மறைச்சு கட்டுறதுக்கு பேர் ஆச்சாதனம்னு பேர் ஒரு வஸ்திரம் கொடுக்கற போது அன்னைக்கு பார்த்துருப்பீங்க நீ உங்களுக்கு கவனிச்சிங்களான்னு தெரியாது கொடுக்கற போது ஆச்சாதனார்த்தம் இதம் வஸ்திரம் அப்படின்னு தானம் பண்ணுவாங்க ஆச்சாதனம்னா என்ன ஆவரணம் ஆச்சாதனம் இதுக்கெல்லாம் ஒரு பொருட்கிழவி பரியாய பதங்களாம் அவர் பாஷையிலே நம்மளும் எழுதணும் உரைக்கு கோஷம் என்று நாமம் உரையைப் போல பஞ்சகோஷங்கள் ஆன்மாவின் சொரூபத்தை ஆச்சாதனம் செய்தலின் மறைப்பதால் அன்னமய முதலியவை கோஷம் என்று சொல்லப்பட்டன அநேக புருடர்கள் எவ்வளவு அநேக மந்த புருஷர்கள் பஞ்ச கோஷங்களாகிய அனான்ம பதார்த்தங்களில் யாதானும் ஒன்றை ஆன்மாவாக கொண்டு எதையோ ஒன்று ஆத்மாவாக பிடிச்சு கொண்டு முக்கிய சாட்சியாகிய ஆன்மஸ்வரூபத்தில் பராமுகமாகவே இருக்கின்றனர் பராமுகமாகவே இருக்கின்றனர் எத்தனை சொன்னாலும் புரிய மாட்டேங்கிறது இல்லையா ஏதோ ஒன்று பிடிச்சுன்னு தானே சண்டை போடுறோம் நம்ம எல்லாரும் அதனால பராமுகமாகவே இருக்கின்றனர் அங்னம் இருத்தற்கு அவை ஆன்மாவை ஆச்சாதிருத்தலே காரணமாம் என்க அப்படி அபிமானத்தோடு இருக்கிறதுக்கு காரணம் ஒருத்தருக்கு அபிமானம் எப்படி இருக்குது இதை கொஞ்சம் விஸ்தாரமாக பார்ப்போம் வர்ணி போனாமல் வந்து நான் பிராமணனாக பிறந்திருக்கேன்னு அபிமானம் இருக்குது அது எதை குறிக்கிறது அன்னமய கோஷத்தை குறிக்கிறதா பிராணமயனை குறிக்கிறதா மனோமயனை குறிக்கிறதா நான் பிராமணனாக பிறந்திருக்கேன் நான் சத்ரியனாக பிறந்திருக்கேன் நான் வைசியனாக பிறந்திருக்கேன்ண்ணா சூத்ரனாக பிறந்திருக்கேங்கிற அபிமானம் இருக்குது அது ஏற்கனவே நமக்கு இருக்குது சாஸ்திரத்தில் வேறு சேர்த்து வச்சுருக்கு ஊரில் வேறு எல்லோரும் வந்து எங்கே போனாலும் அப்ளிகேஷன் ஃபார்மில் அதையும் சேர்த்து கேட்குறான் அதில் வேறு ஆயிரத்தெட்டு பிரிவு இதெல்லாம் கேட்டுருக்காங்க இந்த அபிமானமெல்லாம் நமக்கு இருக்கு இல்லையா அப்போ வந்து என்ன சொல்கிற ஏதே யாதானும் இந்த பாருங்கள் அநேக மந்த மதியுடைய பொருடர்கள் பஞ்ச கோஷங்களாகிய அனான்ம யாதானும் ஒன்றை ஆன்மாவாக கொண்டு யாதானும் ஒன்றை நான் என்ன பெரும்பாலும் நிறைய பேருக்கு அன்னமய கோஷந்தான் ஆத்மா நான் தான் இதுன்னு நினச்சின்னு அதனால தான் ஜாதி அபிமானம் இருக்கு அப்புறம் ஜாதி அபிமானம் இல்லாட்டாலும் சில சமயம் கருப்பாக இருக்கேன் செகப்பாக இருக்கேன் அபிமானம் இருக்குது குண்டாக இருக்கேன் இழைச்சிருக்கேங்கிற அபிமானம் இருக்குது ஏதாவது உடம்பில் வெள்ளம் வந்துடுச்சினா ஐயோ என்ன லாரென் ஒரு மாதிரி நெனைப்பானே அழகெல்லாம் மறைஞ்சி அதுக்கு என்ன தேவைப்படுவான் டை எல்லாம் போட்டு பண்ணிப்பான் எல்லாம் அன்னமய கோஷம் அபிமானது அது நிறைய என்ன பண்ணாலும் கலர் இன்னும் மாறிவிட போகிறது கிரே கலர் ஆகிட போயிருது அதனால இதை டைகெல்லாம் போடுறாங்க இல்லையா இதெல்லாம் கொஞ்சம் வர்ணித்து புரிஞ்சுக்கணும் கணேசன் வர்ணித்து தான் புரிஞ்சுக்கணும் இல்லாட்டி பதியாது வர்ணித்து புரிஞ்சு சொன்னாலே பதிய இல்லை இப்படி வர்ணிக்காமல் இப்படி பதிய போகிறது அது ஆனால் இது வர்ணித்து தான் புரிஞ்சுக்கணும்னா நமக்கு இந்த அன்னமய கோஷத்தில் அப்படி அபிமானம் இருக்கு அதனால தான் நம்ம அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கணும் அளவுக்கு மீறி பண்ணுறோம் அப்புறம் வந்து பவுடர்லாம் போட்டு போட்டு அடிக்கடி விடலாம் தொடச்சு கிடச்சி பார்த்து திரும்ப திரும்ப கண்ணாடி போகணும் கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கேயிருந்து அழுக்காக வழிடுது எல்லாம் பண்ணுறது எல்லாம் அதுக்காக பண்ணாமல் இருக்கக்கூடாது ஏன்னா பேர் பார்க்குற மாதிரி இருக்கணும் ரொம்ப அசிங்கமாக அதுக்காக பிசாச்சி மாதிரி விரிச்சு போட்டு போகக்கூடாது அது ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் அபிமானம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அலங்கோலம் பண்ணிக்கணும்னு அவசியம் அர்த்தம் இல்லை எனக்கு அபிமானம் இல்லை அதனால என்ன நான்கு நாளைக்கு நான் குளிக்க போகிறதில்லா சரி நீ குளிக்காமல் வேண்டான்னு யாரும் சொன்னார் பத்து பேருக்கு முன்னாடி வராது தனியாக ரூம்குள்ளேயே இருந்துக்கோப்பா அப்படி சொல்லிடும் ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் அபிமானம் கூடாது என்ன யாராவது சொல்லுவாங்க ஏதாவது கமெண்ட் அடிப்பாங்க பாத்தியா ஏதோ வாழ்வு அப்படிம்பான் ஒருத்தர் சொல்லுவான் ஒருத்தன் சொல்லுவான் ஒருத்தன் சொல்லுவான் பாபமெல்லாம் உடம்பு முழுக்க தெரியுது பற்றியா அப்படிம்பா இன்னொருத்தன் ரெண்டுமே நமக்கு கஷ்டந்தானே எல்லாம் தெரியும் ரெண்டுமே நமக்கு மனதுக்கு வந்து ஒரு ஒருத்தன் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏ ஆ நல்லா சட்டை போட்டிருக்கேன் நல்லா வாட்சு கட்டியிருக்கேன் ஆ ஜம்முன்னு போட்டிருக்கேன் அப்படின்னா ஒருத்தன் சொல்லுவான் உடனே நமக்கு உடனே நமக்கு அதில் ஒரு சந்தோஷம் ஏற்படும் அப்புறம் இன்னொருத்தன் சொல்லுவான் பார்த்தியா பாபத்தின் மொத்த திருவுருவமே வருகிறது அப்படிம்பா இன்னொருத்தன் ரெண்டுமே தகராறு நமக்கு அபிமானம் இருந்துன்னா மாட்டிப்போம் இந்த கமெண்ட்டுக்கெல்லாம் பயப்படக்கூடாது இந்த கமெண்ட்டுக்காக இருக்கக்கூடாது ஜாக்கிரதையாக இருக்கணும் வாழ்க்கையில் இல்லாட்டியும் வசமாக சுக்கி நிடுவோம் அப்புறம் கடைசியில் நான் ஒருத்தன் புகழ்கிறபோது சந்தோஷமாக இருக்கும் இகழ்கிற போது தாங்கிக்க முடியாது அப்போ இந்த உடம்பில் அபிமானமே பெருசாக இருக்குது நமக்கு இதை காப்பாற்றுறதுக்கு புஷ்யத்தி உக்ஷத்தி அவ் அவத்தி தந்துபிகி கோஷ கிருத்வத்து எங்கே படித்தோம் எல்லாம் விவேக இதை வந்து காப்பாற்றுறான் இப்போ சாப்பாடு போட்டு காப்பாற்றுறான் இதை வந்து அழகா போட்டு ஏசி ரூம் எல்லாம் வச்சு ஜம்முன்னு எல்லாம் பண்ணி ஆஹா இந்த உடம்பை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணுறான் தந்தோஹி கோஷ கிருத்வத்து எல்லாம் போட்டுக்கிட்டு சுகமாக இந்த உடம்பை பாதுகாத்து எல்லாம் பண்ணி அப்படி இருந்தும் வியாதி போக மாட்டேங்கிறது என்னெல்லாம் பண்ணாலும் அதனால தான் வியாதி போக மாட்டேங்கிறதுன்னு சொல்லுவாங்க சில பேர் அது அது பிராரப்தம் எப்படி இருந்தாலும் இவ இவ கமெண்ட் அடிக்கிறவனும் எந்த அபிமானத்தில் பேசுகிறான் அதை பற்றி அபிப்பிராயம் சொல்கிறவனும் அவனுக்கு அபிமானம் இருக்கா இல்லையா அண்ணமய கோஷத்தில் இவன் அன்னமய கோஷத்தில் அபிமானம் இருக்கிறதுனால இன்னொருத்தர் அண்ணமைய கோஷத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கான் இவன் அண்ணமைய கோஷத்தை எப்படி பயன்படுத்தலாம் போறான்னு இவனுக்கு அபிமானம் இருக்கு இவனோட ப்ராப்ளம் அது இன்னொருத்தன் அண்ணமய கோஷத்தை இவன் கமெண்ட் அடிக்கிறான் இவன் அன்னமய கோஷத்தை வந்து ஒரு மாதிரி வச்சுட்டு இருக்கான் அவன் இன்னொருத்தன் அன்னமய கோஷத்தை சரியாக வச்சுக்கிறேன் அந்த அன்னமய கோஷத்தை திட்டுறான் இந்த அன்னமய கோஷம் இந்த அன்னகோஷத்துல அபிமானம் வச்சுருக்கிற ஒருத்தன் இன்னொரு அன்னமய கோஷத்துல அபிமானம் வச்சிருக்கிற ஒருத்தனை பார்த்து பேசிட்டு இருக்கான் ரெண்டு பேருமே என்னன்னா உபவுனா தீ ரெண்டு பேருமே முட்டாள் முட்டாள் பையா அன்னமய கோஷ தகரா இவ்ளோ பெருசு போறது பாரு இனி கேட்க வேண்டாம் மனசு வந்து மூடே சரி இல்ல என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டான் வாழ்க்கை என்ன தான் கொடுங்க என்னதான் பணத்தை கொடுங்க என்னதான் கொடுங்க என்ன இருந்தாலும் அந்த வார்த்தை சொல்லியிருக்க கூடாது அந்த வார்த்தை சொல்லிட்டான் பாருங்கள் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன் வள்ளுவரே சொல்லியிருக்கார் நாவினால் சுட்டவடு மறக்காதுன்னு யாக்காவாராயினும் நான் காக்கன்னு சொல்லியிருக்கார் அது வாஸ்தவம் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயம் அதை பிடிச்சி நீ ஏன் இழுத்துக்கிற வள்ளுவரே சொல்ல அதனால எனக்கு மறக்காது தீயினார் சுட்டவன் உள்ளாரும் அந்த தீயினால் சுட்டதே நான் மறக்கலை அப்புறம் அவன் சொன்னதெல்லாம் மறந்திரவா போறேன் அப்படின்னு சொல்லி இந்த மனோமய கோஷத்தில் அபிமானம் என்னவோ கதை விட்டுறன்னு நினைக்காதீங்க யாதானும் ஒரு கோஷத்தில் அபிமானம் வைத்து அந்த அபிமானத்தை வச்சு அதை பலப்படுத்தி அது எத்தனை சாமியார் வந்து எத்தனை உபதேசம் பண்ணாலும் போகாது அவ்வளவு தூரத்துக்கு அபிமானம் உட்காந்துட்டு அந்த மனசில் அபிமானம் அப்புறம் படி புத்தியில் எனக்கு வந்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரியும் நான் வந்து என்ன அது படிச்சிருக்கேன்னாக்கும் இது படிச்சிருக்கேன் எனக்கும் எனக்கு வந்து சப்தமஞ்சரி முழுக்க நான் படிச்சிட்டேன் தாது மஞ்சரி முழுக்க படிச்சேன் கேளுங்க நீங்கள் எதற்கேணா கேளுங்க நான் சொல்லிடுவேன் விஞ்ஞானமய கோஷ அபிமானம் அது அப்புறம் உடனே வந்து இப்படியே ஒரு ஒன்றுலேயும் அபிமானம் நிறைய இருக்குது ஆனால் அப்புறம் அப்புறம் பிராணமயில் அபிமானம் பிராணமயில் அபிமானம் என்ன தெரியுமோ எனக்கு இப்போ ரொம்ப தாகமாக இருக்குது தண்ணி தண்ணி தண்ணி தண்ணி தண்ணி தாகமாக இருக்குது அது பிராணமய கோஷ அபிமானம் அப்புறம் வந்து பசி தாங்க முடியல அப்புறம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டேன்னா அப்பவும் அபிமானந்தான் பிராணமய கோஷம் அதுக்காக வேண்டியதுனால் சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை இப்போ சுவாமி சொல்லிவிட்டாரு அதனால் இனிமேல் நம்ம வந்து பசிச்சு சாப்பாடு திருப்தி ஆகிடுதுன்னு சொல்லிடக்கூடாது பசிக்கிறதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடாது இங்கே விவகாரமே வராது புரிஞ்சுக்கணும் நம்ம எங்கே இருக்கோம் நமக்கு பேசுகிற போது எங்கே அந்த அளவுக்கு தான் இந்த விஷயம் வேணும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் இந்த லிமிட்டேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதே அதுக்காக வேண்டி நடைமுறையில் வந்து வாழ்க்கையில் வந்து நல்ல ட்ரெஸ் போட்டுக்கூடாதுன்னு நல்ல நம்மளை வந்து அழகாக குழித்து விபூதியெலாம் வச்சுக்கூடாதுன்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் செய்யணும் ஆனால் இந்த ஞானம் இருக்கணும் ஆழமாக இருக்கணும் யாராவது நம்மளை பற்றி அபிப்பிராயம் சொன்னாலோ இது சொன்னாலோ ஆழமான மனசு கூட போகக்கூடாது பதில் கூட சொல்லலாம் நீ வந்து என் உடம்பை பற்றி ஏதாவது ஒரு கமெண்ட் அடிச்சா நான் அவனுக்கு பதில் கூட சொல்லலாம் ஆனால் என் ஆழமான மனசில் தினம் ராத்திரி வரைக்கும் தூங்குற வரைக்கும் நான் சொல்லி நினச்சிட்டே இருக்கக்கூடாது நினச்சின்னு இருந்தால் அடுத்த நான் காரியம் அடுத்த நாள் காரியம் கெட்டு போயிடும் மற்ற நாள் அப்புறம் இதே நினச்சி நினச்சி உன்னை பார்க்கற போதெல்லாம் ஒரு மாதிரியாக பார்க்கறது நீ என்ன ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருக்கு பார்க்குற போதெல்லாம் நான் உன்ன ஒரு மாதிரி பார்க்குறது நீ என்ன ஒரு மாதிரியாக பார்க்குறது சாமி இப்படி தான் நினைக்கிறாரோ அப்படி நினைக்கிறாரோ அப்படின்னு நீ நினச்சிட்டு இருக்கிறது நான் உன்ன நினச்சிட்டு இருக்கு இவன் இப்படி தான் நினைப்பானோ அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்புறம் என்னென்னா மா விஷா துஷா தான் விரத்தியா நல்லதெல்லாம் எத்தனை இத்தனை உபதேசம் பண்ணதெல்லாம் புட்டு போயிடும் ஒரு வருஷம் காலமாக ஆத்மாவை பற்றி என்னெல்லாம் படித்தோமோ அத்தனையும் ஹோம் தச்சது அதை தூக்கி அந்த பக்கம் போட்டுவிட்டு நம்ம விவகாரத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணிட்டுருக்கோம் அப்புறம் மனோமய கோஷ அபிமானம் விஜயானமய கோஷத்தில் அபிமானம் பிராணமய கோஷத்தில் அபிமானம் ஆனந்தமய கோஷத்தில் அபிமானம் என்னென்ன தூங்கணும் கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் மறந்து ஆஹா என்ன தூக்கம் என்ன தூக்கம் தூங்குறது ஆனந்தமய கோஷத்தில் அபிமானம் இல்லாட்டி எதாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல பதார்த்தம் கிருஷ்ணா ஸ்ரீட் மைசூர் பாவை வந்து யாரு கொண்டுதான் ஐயா வாங்கிடுதாரு நாலு பாக்கெட்டு வாங்கிட்டு வந்தாருப்பா எல்லாருக்கும் கொடுத்தாரப்பா ஆஹா அந்த மைசூர் பாகுக்கு ஈடாகுமா முந்தா மைசூர் பாக போட்டான் என்ன மைசூர் பாக அந்த மைசூர் பாக மைசூர் பாக இவன் போட்டா மைசூர் பாக மைசூர் பாக தான் அப்படின்னு அந்த ருச்சிச்சு அந்த ஆனந்தத்துல ஒரு அபிமானம் இருக்கு ஆனந்தத்துல நான் ஆனந்தமா இருக்கேன் ஐயா ஒரு குறையும் இல்லை நம்ம திருவாளர் ஸ்ரீதர் அவர்கள் நம்ம ஸ்ரீதர் இருக்காரு வேதிக் பண்டிட்டு இந்த ஸ்ரீதர் என்ன பண்ணியிருக்கா நேற்றுக்கு என்கிட்ட காரில் போற போது அவங்க காலேஜில் போய் காலேஜில் போர்டில் யார் வேணாலும் எழுதி போடலாமா முதல்ல எவன் உள்ள நுழையிறானோ என்ன வேணாலும் எழுதலாமா போர்டில் அப்படி ஒரு பழக்கம் இருக்கான் அப்படி ஒரு பழக்கம் இருக்கான் சொன்னான் நேற்று காரில் அப்சல்யூட் பீஸ் கனாட் பி ரீச் பை என்ஜாய்மெண்ட்ஸ் அப்படின்னு எழுதினான் அப்சல்யூட் பீஸ் கான்ட் ரீச் பை என்ஜாய்மெண்ட்ஸ் அவன் குரூப் லீடர் வந்து சண்டைக்கு வந்தான் என்ன இப்படி எழுதியிருக்க இதெல்லாம் பொய்தானே அப்படின்னா உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவன் ஆர்கியூ பண்ணியிருக்கான் அவன்ட்ட நான் சொன்னேன் நீ நெக்ஸ்ட் லைன் எழுத வேண்டியதானேப்பா ரிலே பீஸ் எலோன் கேன் அச்சீவ் பை என்ஜாய்மெண்ட்ஸ்ன்னு எழுதிட்டா முடிஞ்சு போச்சு வாயை அடைச்சு விடலாமே ரெண்டாவது வரியில புரியுதுதா உனக்கு புரியல அதாவது முழுமையான குறைவற்ற அமைதியானது இன்பப் பொருள்களால் உண்டாவதில்லைன்னு இவன் எழுதியிருக்கான் புரியுறதா நம்ம அனுபவிக்கிறோம் இல்லை டிவி காரு பங்களா இதெல்லாம் வந்து நகை பெரிய பெரிய ஆபரணங்கள் மனைவி குழந்தைகள் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து என்ன இவன் முழுமையான அமைதி இதால் கிடைக்காதுன்னு இவன் ஓரில் எழுதியிருக்கான் அவங்க அந்த தலைவர் அந்த குரூப் லீடருக்கானே அவன் கிளாஸ் லீடர் அவனுக்கு கோபம் வந்துடுச்சு ஹேய் இதெல்லாம் வந்து அடைய அடைய முடியாதுன்னு எப்படி சொல்கிறேன் நீ அதுக்கு என்ன ஏதுன்னா இவனுக்கு இவன் ஆர்க்யூ பண்ணியிருக்கான் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி என்ன கஷ்டப்பட்டு ஆர்க்யூ பண்ணி சொல்லியிருக்கான்ப்பாவை முழுக்க புரியிக்க முடியல அவனுக்கு அதுக்கு வந்து அது என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான் நேத்தி நான் அவனுக்கு உடனே பதில் என்ன சொன்னேன் நீ வந்து கீழே ஒரு லைன் எழுதிருந்தா வாயை அடைச்சிருக்கலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை இவற்றால் அடையப்படும் அமைகின்ற துண்டு துண்டான அமைதி தான் கிடைக்கும் மேலும் மேலான அமைதி தான் கிடைக்கும்னு கீழே வரிசையாக எழுதிருந்தானே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆமாம் சுவாமிஜி அப்படி எழுதியிருக்கலாம் அப்படின்னா நீ அடுத்த தூரம் பண்ணாலும் பண்ணுவான் இந்த அபிமானம் வந்து ஆனந்தமய கோஷத்தில் நமக்கு அபிமானம் ஆகா பஞ்ச கோஷங்களில் அபிமானம் வச்சு நம்ம நல்லா கவனிச்சிங்கன்னா இதில் ஏதோ உள்ள அபிமானத்தில் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் அபிமானம் வச்சா பேசவே முடியாது ஏன்னா அத்வைதம் முக்கிய ஆத்மாவில் அபிமானம் வச்சா பேசவே முடியாது என்ன அத்வைதம் எங்கே பேசுறதுக்கு இருக்கு விஷயமே இல்லையே ஏன்னா நீங்களும் சச்சிதானந்தம் நானும் சச்சிதானந்தம் கட்டையும் சச்சிதானந்தம் எல்லாமே சச்சிதானந்த கமெண்ட் அடிக்கிறது பேசுறது ஒண்ணுமே கிடையாது ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும் அதான் ரொம்ப அழகா சொல்லிவிட்டார் அவர் அநேக மந்தமதியுடைய புருஷர்கள் ஒருத்தரா ரெண்டு பேரா லட்சத்துல ஒருத்தன் கோடியில ஒருத்தன் தான் தியாகைனே மனுஷியானாம் சகசிரேஷு கஷ்டித் எதத்து சித்தையே பகூனாம் அநேக ஜென்ம சம்சித்தகா கீதையில எத்தனை வாக்கியம் இருக்கு ஆகையினால் புருஷர்கள் பஞ்ச கோஷங்களாகிய அநாத்ம பதார்த்தங்களில் யாதானும் ஒன்றை ஆன்மாவாக கொண்டு தாங்களே என்று கருதி கொண்டு அர்த்தம் நான் தான் அதுன்னு நினைத்துக் முக்கிய சாட்சியாகிய ஆத்மஸ்வரூபத்தில் பாராமுகமாகவே இருக்கின்றனர் பராமுகமாகவே இருக்கின்றனர் அதை கவனிக்கிறதே இல்லை தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை அவர்கள் நினச்சு கூட பார்க்கறது இல்லை அங்கேனும் இருத்தற்கு காரணம் என்னன்னா அவை ஆன்மாவை ஆட்சாதி ஆச்சாதித்திருத்தலேயே காரணமாம் என்க அது மறைக்கிறது தன்னை தன்னை வந்து அப்படி தூரம் மறைக்கிறது அவ்வளோ தூரம் அபிமானம் நமக்கு உடம்புலேயே அபிமானம்னா நம்ம ட்ரெஸ்லயே நமக்கு அபிமானம் இருக்கும் பொழுது நம்ம உடம்புல அபிமானத்தை பற்றி கேட்கணுமா நமக்கு ட்ரெஸ்லயே அபிமானம் இருக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம கண்ணாடி முன்னாடி ஒரு அது நிலக்கண்ணாடியாக இருக்கணும் அப்போ தான் ஃபுல் ட்ரெஸ்ஸை பார்க்க முடியும் அறகுறையாக இருந்தால் சரி வராது அதனால் ஒரு பெரிய நிலக்கண்ணாடியை வாங்கி மாட்டி அதுக்கு முன்னாடி நின்று அப்படி நம்ம ட்ரெஸ்ஸை போட்டு இப்படி பார்க்குற போது நம்ம உடம்பை மாத்திரம் அப்படி பார்க்க பிடிக்குமா பிடிக்காது அதுக்கு ஒரு அழகான ட்ரெஸ்ஸை போட்டு அதுக்கு ஒரு நகையை போட்டு அப்படி பார்க்குற போது அதில் வரைக்கும் நமக்கு அபிமானம் போயிடுது அது யாராவது ஒருத்தர் மாலையை எடுத்துன்னு போட்டு நம்ம மாலையை மாலையவோ துணியோ ஒரு தடவை எனக்கு நடந்திருக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி அப்போல்லாம் நான் ஃப்ரீஸ்டாக இருந்த காலம் நான் சைக்கிளில் போவேன் இங்கேருந்து போயிட்டுருக்கிற போது அப்போ தான் கேட்கணுமா நாஸ்திகை கும்பலுக்கு இன்னும் குறவில குடுமி வேறு வச்சிருக்கேன் கடுக்கன்னு போட்டிருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் மேலே துண்டை போற்றின்ட்டு சைக்கிள் ஓட்டின்னு போகிறேன் நான் இப்போ வராங்க இல்லை இது மாதிரி தான் நானூறு பேர் அப்போ வந்து போட்டின்னு போகிற போது ரோட்டில் ஒருத்தான் என்ன பண்ணிட்டான் இன்னொருத்தான் ரெண்டு பேர் பசங்கள் ரவுடி பசங்கள் மாதிரி வந்தோம் வந்தவன் துண்டை உருவின்னு போயிட்டான் உருவின்ட்டே போயிட்டான் போயே போயிட்டான் ஆளேயே காணும் நான் போயிட்டுருக்கேன் ஒரு வேலைக்கு ஒரு காரியமாக போயிட்ருக்கேன் எப்படி போகிறதுனா கடவுள் விட்ட வழி நமக்கு தான் கவலை இல்லையே எப்போவுமே கோயிலேயே துண்டு இல்லாத இருக்கிற தான் சரி அப்படியே போயிட்டேன் மேலே போட்டுக்கிற துண்டு ஒரு வீடு போயிட்டான் நிறைய நடந்துருக்கு அனுபவம் எல்லாம் வருது அதில் அப்போ போயிடுச்சுன்னா உடனே துண்டு எப்படி போடுறது நல்ல வேலை இப்போ இப்போ இருக்கிறவங்களாக இருந்தால் பனியன் இல்லாமல் நம்மளால் கொஞ்சம் ஒரு குச்சமாக இருக்குது ஒரு சங்கோச்சமிருக்கு அது நம்ம பழக்கம் தப்பு கிடையாது நம்முடைய பழக்கம் அதுக்காக வேண்டி நம்ம வந்து தோலைவாக பிச்சை முடியும் அது முடியாது நமக்கு வந்து அந்த அந்த அபிமானங்கிறது நம்ம அழியாமல் சின்ன வயசுலேருந்து நமக்கு பழகி போயிருக்கு அதை நீக்கிறது தான் தத்துவ விளக்க படலம் சந்தேகம் தெளிதல் படலம் விஸ்தாரமாக நம்ம படித்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த அபிமானம் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு இப்போ பார்க்குறோம் நம்ம நம்ம இந்த இதில் இருக்கிற அபிமானம் வேற அது வந்து பையன் பேரில் அபி உயிரே வச்சுருப்பான் அப்பா பையனை பார்க்குற போதெல்லாம் ஆத்மாவை புத்திரன் ஆசை நானே என் பையன் என் பையன் தான் நான்குற அபிமானம் இருக்குமா வேதத்துல சொல்லிருக்கு ஆத்மாவை புத்திர நாமாசி பையனை பாக்குற போது குழந்தைய பெத்த எடுத்தவுடனே தன்னையே பாக்கிறான் அப்பா தன்னையே பார்க்கறதா ஃபீல் பண்றான் அந்த உணர்ச்சிகளை எல்லாம் வேதம் வடிச்சு சொல்றது அவ்வளவு அழகா அதனால அதுக்கு அழகுறதுக்கு போறது போற போது போய் இது என்ன ட்ரெஸ்லயே நம்ம நகையிலேயே நம்ம உடைமை பொருளிலேயே நமக்கு அபிமானம் இருக்கிற போது மமக்காரமே ஸ்ட்ராங்கா இருக்கிற போது அகங்காரம் ஸ்ட்ராங்காக இருப்பதை பற்றி கேட்கவும் வேண்டுமோ மமகாரமே எனது என்கின்ற எண்ணமே வலிமையாக இருக்கும் பொழுது வலிமையாக இருப்பதை பற்றி கேட்கவே வேண்டாம் அதனால தான் வள்ளுவர் சொன்னார் யான் எனது எனும் செருக்கு அறுப்பான் ஒன்ற வரியில உலகத்தை அடைக்கிவிட்டார் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் இரண்டு குரலை ரொம்ப விசேஷமா பேசுவாங்க வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் கிரகஸ்தாசிரமத்தில் நல்லா ஒழுங்கா வாழ்ந்தா தேவனாவான்னார் ஆனால் அடுத்தது சன்னியாசியா போனா என்ன வானா தேவலர்களுக்கும் மேலாவான்னு சொல்றதுக்காகத்தான் யான் எனது எனும் செருக்கு வானோர்க்கும் உயர்ந்த உலகம் போ இந்த ரெண்டு குரலை வச்சுட்டே இல்லறத்தையும் துலவுறத்தையும் அழகா சொல்லலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு மேலும் அடுத்த வகுப்புல பார்க்கலாம் ஐயனே எனது நின்று आंड, मैयने அனந்தஜன்மங்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முல் உதவிக்கோர் உதவிநாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடீ போற்றி போற்றீ ஓம் ஈஷரோ குருராத்மேதி மூர்பேதவி வோமவதுவாயிணா மூர்த்தாஷா்ஷாந்திஹரி ஓ